الحمد الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من من شرور انفسنا ومن ومن سيئات اعمالنا من يهده الله فلا அலமோஹனு செய்ய முலஹ ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي مُحْكَمِ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ بَادَأُ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ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 وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غُصُورِ الرَّحِيمِ وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل صدق رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே காலங்களும் நேரங்களும் ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது ரமபானுடைய மாதம் நேற்று தான் வந்ததை போன்று இருக்கின்றது இருந்தாலும் அந்த மாதம் நம்மை விட்டும் விடை பெற்று சென்று இன்றுடன் ஒரு மாதமாக ஆகிவிட்டது அந்த அளவுக்கு காலங்களும் நேரங்களும் ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரமதானுடைய மாதத்தில் சந்தோஷமான பல காட்சிகள் மக்கள் அமல்களிலும் ஐபாதத்துகளிலும் வணக்கங்களிலும் விக்கிரித் லாபத்துகளிலும் கயாமுள்ளுடைய தொழுகைகள் பயான் நிகழ்ச்சிகள் இஸ்தார் வைபவங்கள் இன்னொரு என்ன பல நன்மையான காரியங்களில் நம்மவர்களில் பலர் போட்டி போட்டுக் கொண்டிருந்த அந்த அழகான காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருந்தோம் ஆனால் கவலையான விடயம் ரமதான் மாதம் முடிந்த உடனேயே வணக்கங்களில் அநேகமானவை முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது நாம் ரமதானுடைய மாதங்களிலும் பெரிய அளவிலே அமல்களுக்கு வணக்கங்களுக்கு கால நேரத்தை ஒதுக்கவில்லை ஏதோ வலமையை விட கொஞ்சம் கூடுதலான நேரத்தை நாம் ஒதுக்கியிருப்போம் இருந்தாலும் அல்லாஹூசுலா தன்னுடைய அடியார்களில் மிக விரும்புவது எதுவென்றால் எதை நல்ல காரியத்தை எந்த ஒன்றை செய்தாலும் நாம் அதை நடுநிலையாக செய்ய வேண்டும் அதை நிதானமாக செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த இரண்டு விடயங்களை அல்லாஹூசு அடியார்களிடம் எதிர்பார்க்குகின்றான் ஒன்று அரபியிலே சொல்வார்கள் அல் கப்துல் இறக்கிதாள் நடுநிலைமையாக செய்வது மொண்டுோம் என்றால் அவர்கள் அவர்களுடைய பல ஹதீஸ்களில் இந்த இரண்டு வடி எங்களை அடிக்கடி ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிட்டாபில் வருகின்றது நீங்கள் நிதானமாக அமைதியாக எ மீறாமல் வரம்பு மீறாமல் நடுநிலை செய்து கொண்டே இருங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் மற்றும் யாராவது ஒரு வேலையை அந்த தொழுகையை தொழுது அவருக்கு முடிவெடுக்க முடியாத கட்டத்தில் இஸ்தாராவின் மூலமாக முடிவெடுத்தால் அவர் தோல்வியை தழுவ மாட்டார் அவருடைய சொந்தபடியமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமானவைகளாக இருக்கலாம் அனைத்தையும் மசூர ஆலோசனை செய்து யாரு செய்கின்றாரோ அவர் அவர் கவலைப்பட மாட்டார் கைசேதப்பட மாட்டார் மூன்றாவது சொன்னார்கள் யாரு செலவழிப்பதில் நடுநிலைமையை கையாளுவாரோ அவருக்கு வறுமை வரவே வராது என்று ரசோல் லாஹி சல்லு அலஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு தூய்மையானது என்றால் ஒரு எல்லை மீறி வரம்பு மீறி சதாபு வணக்கங்களில் ஈடுபடுவதையும் இஸ்லாம் ஆதரிக்கல்ல மறுமுனையில் தொழில் வியாபாரம் ஜொப் உத்தியோகம் என்று கூறிக்கொண்டு மனைவியைக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது மட்டுமண்டான இதர உறவினர்களுக்கோ நேர காணம் கொடுக்காமல் காலை முதல் மாலை வரை காலை முதல் இரவு வரை முழுக்க முழுக்க அதிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் இஸ்லாம் ஒருபோதும் ஆதரித்ததில்லை மேலான சகோதர்களே அதனது ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு திரும்ப நபி அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்தார்கள் என்னிடம் ஒரு அழகான தோற்றம் உள்ள ஒரு பெண்மணி என்னுடன் இருந்தால் அந்த பெண் யார் என்று நபியவர்கள் என்னிடத்தில் வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாள் என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க அம்மா ஆயிஷா அவளுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க அமளி மாத்து உங்களால முடியுமான அளவுக்குள்ள அமலை வழமையாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதனால் வாலிபமாக நல்ல உற்சாகத்துடன் இருக்கும் பொழுது கூடுதலாக செய்வது அதன் பின்னால் வேலை வந்து விட்டுவிடுவது இதை அல்லாஹ் ஆதரிப்பதில்லை அமளி மாத்தூர்க்கோன் அல்லாஹ் எமல்லோ ஹத்தா தமல்லோ உங்களால முடிவுமான அளவுக்கு எதை தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த அமல்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதுவரைக்கும் சடைய மாட்டீங்களோ அதுவரைக்கும் அல்லாவும் சடைய மாட்டான் நீங்க சடைஞ்சிட்டீங்க அல்லாவும்டையிருவான் அவர்கள் மூன் பை இரண்டு தூண்களுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டிருந்தது நபி கேட்டாங்க இந்த கயிறு என்ன கயிறு சொன்னுண்டு தூக்கம் வந்து விட்டது என்றால் இந்த கைத்தை தன்னுடன் கட்டிக்கொண்டு மீண்டும் தொழுகையில அவர்கள் ஆரம்பித்து நபி அவர்கள் சொன்னார்கள் அது கூடாது சொல்லூ அந்த கைத்தை அவிழ்த்து விடுங்கள் அந்த கைத்தை கலட்டி வீசி விடுங்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க உங்களுக்கு உற்சாகம் இருக்குகின்ற வரைக்கும் நீங்க சொல்லுங்கள்ளி உங்களுக்கு சோம்பல் வந்துருச்சு உங்களுக்கு வந்துருச்சு நீங்க உடனடியாக தூக்கத்திற்கு படுக்கைக்கு சென்று விடுங்கள் என்றார்கள் ரசூல் லாஹி சல்லுஹி செல்லம் அவர்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால யார் எல்லை மீறி வரம்பு மீறி சதாபு வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களையும் நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் குரான் ஓதுவதாக இருக்கலாம் இந்த அளவுக்கு அப்துல்லாஹிபுடைய அவர்களுடைய மாமனார் அவர்களுடைய கணவனுடைய தந்தை அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள் மறுமகிட்ட எப்படி உங்களுடைய கணவன் எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நேரம் தருகின்றாரா உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்றாரா அவர் உங்களுடைய பூர்த்தி செய்கிறாரா என்று சொல்லி மாமனால் மருமகள் ரஹ்மஹுல்லா தன்னுடைய சுனனை நசையில பதிவு செய்திருக்கின்றார்கள் பல ரிவாயத்துகளில் இந்த ஹரிஸ்களை அந்த பெண்மணி மாமா கேட்கின்ற வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் அதனால் அந்த பெண்மணி மாமா சொன்னார் அவளுடைய வெக்கம் எல்லாத்தையும் வைத்து விட்டு இல்லனா சீனாஷா இல்லனா ஷெராஷா விபத்து அவர் எங்களுடைய பெட்டை இதுவரைக்கும் மிதித்ததே இல்லை எங்களுடைய படிச்சைக்கு வந்ததே இல்லை வேறொரு ரிவாயத்தில அவருடைய தோல் பட்டை என்னுடைய தோல் சேர்ந்ததே இல்லை இன்னும் ரிவாயத்தில நம்முடைய வீட்டுடைய அந்த பண்ணினது கூட இல்ல அவர் அவர் அவருடைய பாட்டுக்கு சதாபும் வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன வேளையில ஹதரத் ரசோலு அவர்கிட்ட இந்த விடயத்தை இவர்கள் போய் முறைப்பாடு செய்கின்றார்கள் அன்போ அவர்களை நபி அவர்கள் அழைத்து அப்துல்லா நீங்க எப்படி குரான் ஊதுறீங்க யார் ரசோல் அல்லா நான் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றேன் பகலெல்லாம் நோன்பு நோக்குகின்றேன் அதிகமான நேரத்தில் குரான் ஓதுவதிலே செழித்து செலவழிக்கிறேன் നബിയോട് സ്മനക ഇഖറ അൽ ഖുർആന മർറതൻ ഫി അൽ ഷഹർ നിങ്ങൊരു മാദത്ര ഒരേ ഒരു ഖുർആൻ താൻ ഓതവണം അന അഖവ മൻ ദാലിക യാ റസൂലല്ലാഹി ഇല്ല യാ റസൂലല്ലാഹി அதைவிட என்னால கூடுதலான நேரம் குரான் கொடுக்கலாம் நதியவர்கள் சொன்னார்கள் அப்படி இந்த குரான மீன் ஒவ்வொரு பத்து நாட்கள் ஓதி முடியுங்க யார சூழலா இல்லை அதை விட என்னால குரானுக்கு நேரம் கொடுக்க முடியும் நதியவர்கள் சொன்னார்கள் அப்படி மூணு நாளையில தான் ஒரு குரான ஓதணும் ஒரு நாளைக்கு பத்தை பத்து ஜிசு குரான் தான் ஓதணும் அதை விட குறைவாக குரான் உங்களுக்கு நான் அனுமதி இல்லை சொல்லிவிட்டு சொன்னாங்க எப்படி நோம்பு பிடிக்கிறீங்க நான் என்னும் நபுலான நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நபியர்கள் சொன்னார்கள் மாதத்தின் மூன்று மூன்று நாட்கள் தான் நபுலான சுண்ணத்தான நோன்பு நபிவர்கள் சொன்னார்கள் அப்படி இந்த ஒவ்வொரு வாரத்திலே இரண்டு இரண்டு நோன்புகளை பிடிங்கள் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் வாரத்திலே இரண்டு நோன்புகளை பிடியுங்கள் சொன்னார்கள் யார சூழல்லா இதை விட என்னால கூடுதலாக நோன்பு பிடிக்க முடியும் நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க ஒரு நாள் நோன்பிடிங்க ஒரு நாள் நோன்ப விடுங்க அவர்களுடைய நோன்பும் இதே மாதிரியான நோன்பு அவர்களுடைய நோன்பு அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்தது ஒரு நாள் பிடிப்பார்கள் சகோதரர்களே கொரான் ஓதுவதாக இருக்கலாம் நஃபலான நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம் நஃலான தொழுகைகளை தொழுவதாக இருக்கலாம் ஏன் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதாக இருக்கலாம் அதரத் அம்படிக்கோட ஆசிரதையெல்லாம் அறிவிக்கிறார்கள் நான் நோய்வாய்ப்பட்டு இருந்த வேலையில நபியவர்கள் என்னை நோய் விசாரிக்க வந்தார்கள் நான் கேட்டேன் யார சூழலா அப்ப ஊசி பிமானி கொல்லி என்னிடத்துல நிறைய பணம் காசுகள் இருக்குது அந்த முழு பணத்தையும் நான் வசிய செய்து விடட்டுமா நல்ல காரியங்களுக்காக வந்து வசிய செய்யவா என்று கேட்டேன் நபியவர்கள் சொன்னார்கள் இல்ல முழு பணத்தையும் வசிய செய்யலாது என்னுடைய படத்தில் பாதியை செய்யவர்கள் சொன்னார்கள் இல்ல வேண்டாம் என்றார்கள் அப்படி இந்த மூன்றில் ஒரு பாகத்தை நான் வசிய செய்யுமா நபி சொன்னாங்க அது கூட அதிகம்தான் இன்னக்க அந்த நபியவர்கள் அந்த ஹதீஸ்லே சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்க அடித்தவர்கள்ட்ட போய் கையேந்த கூடிய நிலையிலே நீங்கள் விட்டு மற்ற பொருட்களை வசிய செய்வது நல்லதில்லை அதனால் உங்களோட குடும்பத்தார்களுக்கும் வராசத்திலே உள்ளவர்களுக்கும் நீங்க போதுமான அளவு பங்கே வைத்து ஆக கூடுதலாக வேண்டும் என்றால் மூன்றில் ஒன்றை வசிய செய்யுங்கள் மற்ற மூன்றில் இரண்டு பகுதி நீங்கள் குடும்பத்திற்காக அல்லா இந்த செலவழிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தான் மூலமாக உலோபித்தனத்தின் மூலமாக எதைவே செலவழிக்காமல் உங்களோட கைகளை கழுத்திலே கட்டி வைத்துக் கொள்ளாதீங்க வளத்தபு சுற்றுகா குள்ளல் பஸ்தி மீன் அதிகமாக செலவு செய்து உங்களோட கைகளை புல்லா விரித்தும் விடாதீங்க செலவழிச்சீங்க பழிக்கப்பட்டவராக கவலை அமர்ந்து விடுவீங்க சம்பாதிக்கிறம் செய்துவிடவும் வேண்டாம் கொரான்ல வேறொரு சூறாவள குறிப்பிடின்றான் நல்லவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் செலவு செய்தால் வீண் செய்ய மாட்டார்கள் ஒலம் எத்தோரு அறவே செலவழிக்காமல் தன்னுடைய கைகளை புத்திக்கொள்ளவும் மாட்டார்கள் இரண்டுக்கு மக்கள நடுநிலைமையை அவர்கள் கையாளுவார்கள் அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே ஆக இஸ்லாம் நமக்கு கூறக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை வணக்கங்களாக இருக்கலாம் அறிவாதத்துகளாக இருக்கலாம் இருக்கலாம் சதக்காவாக இருக்கலாம் எதை செய்தாலும் அதை நடுநிலைமையுடன் செய்யணும் இன்னும் ஒரு கஷப்பான உண்மையை நாங்கள் ஞாபகம் ஹலான சம்பாத்தியம் ஹலாலான தொழில் ஒரு ஃபரதுக்கு பின்னால உள்ள இரண்டாவது ஒரு ஃபர்த் இந்த ஒரு ஹதிஸை மட்டும் ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு ஹலாலான சம்பாத்தியம் கூட வணக்கம் அல்லவா அதனால முழுக்க முழுக்க மட்டும் நேரத்தையும் கொடுக்கிறா ஒரு சிலர் காலையில இருட்டிலேயே போவாங்க வெளியில மாலையில வரும் பொழுதும் இருட்டு காலையில போகும் பொழுதும் இருட்டு மனைவிக்குரிய நேரம் இல்ல குழந்தைகளுக்கு ஒரு ஹக்கு உங்க கண்ணுக்கும் ஒரு ஹக்கு உங்களுடைய மனைவிக்கும் ஒரு ஹக்கு அதனால இரண்டையும் பண்ணி போறதுதான் இஸ்லாமிய மார்க்கம் செய்தால் எதை செய்தாலும் சரி நடுநிலை செய்யணும் அமைதியாக செய்யணும் இரண்டாவது அதை தொடர்ந்து செய்யணும் ஒரு வாரம் செய்றது ஒரு வாரம் விடுது ஒரு மாதம் செய்கிறது, ஒரு மாதம் விடுறது இன்பத்தில் விட்டுவிடுறது கவலையில செய்யறது செல்வம் வரும்போது அல்லாவும் மறக்கிறது மீண்டும் மல்தி அல்லா விரும்புகிறது செய்ய வேண்டும் அதுல சுஃபின் அப்துல்லாஹா ரவி அல்லாஹோ அன்ஹோ வந்து கேட்கிறாங்க ஒரே ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு உபதேசத்தை சொல்லுங்க செய்யுங்க நான் வேற யாருடையும் இதற்கு பின்னால போய் கேட்க மாட்டேன் சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்க சொல்லுங்க அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அல்லாஹுடைய அல்லாஹூ உத்தரவு கமா உமிருத்த முகம் அலைஹி வல்லம் உங்களுக்கு எதை ஏவப்பட்டதோ அதுல நீங்க உறுதியாக இருக்கணும் உங்களை கொண்டு யாரு யாரை கொண்டார்களோ அவர்களும் தொடர்ச்சியாக இருக்கணும் என்று அல்லாஹூர்களை பார்த்து பணிக்கு அப்துல்லாஹிபு அக்பாஸ் ரவி அல்லாஹூ அன்பு அறிவிக்கிறார்கள் அதனால் அப்துல்லாஹே அப்பாஸ் ரவி அல்லாஹோ அன்போ அவர்கள் கூறுகின்றார்கள் நபியவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்திகளில் நபியவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான நபியவர்களுக்கு ரொம்ப சிரமமான ஆய் இந்த அடை சொல்லு அதனுடைய மற்ற சகோதரி சூராக்கள் என்னை அரைக்க செய்து விட்டது இந்த ஆய் பதிவு செய்யர்களை நரைக்க செய்து கவலையில் ஆழ்த்தி விட்டது என்ற எடுத்துக்கொள்ள முடியாது அதனால நாங்கள் செய்யறது அதை தொடர்ந்து செய்வோம் சொன்னார்கள் அமல்கள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் யாரு தொடர்ச்சியாக செய்வாரோ அதுதான் அது அற்பமாக இருந்தாலும் சரி அது சொற்பமாக இருந்தாலும் சரி அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி ஆனா நீங்க விட்டு செய்யாதீங்க ஒரு காலத்துல செய்யறது மறு காலத்துல விடுறது ரமதான்ல செய்யறது ரமதான் விடுறது இது அல்லா விரும்புறதில்ல நீங்க எதை செய்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யுங்க அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி சின்ன வணக்கமாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்தீங்க அது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது மேலான பெரியார்களே சகோதர்களே அந்த சஹாபாக்களை நாம் அடித்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு பின்னால வந்த அந்த சலப்பு சாதகங்களை நாம் அடித்துக் கொள்ளலாம் நபிவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு பின்னால் அவர்களில் அநேகமானவர்கள் மனநிக்குகின்ற வரைக்கும் அந்த ஒன்றை செய்ய மாட்டாங்க பாவம் உண்டா செய்ய மாட்டாங்க நலவுண்டா விட மாட்டாங்க இதற்கு நிறைய ஆதாரங்கள் ஒரு தரவ மஸ்ஜித் நபியுடைய ஒரு வாசரை நபி அவங்க சுட்டி காட்டி சொன்னாங்க ஒரு வாசலால ஆண்களும் பெண்களும் வந்து கொண்டிருப்பதை பார்த்த நபி உத்தரவா சொல்லல்ல கட்டளையாக சொல்லல்ல நபிவங்க சொன்னாங்க இந்த வாசலை நாங்க பெண்களுக்கு மட்டும் செப்பரேட் பண்ணி விட்டால் நல்லதல்லவா இந்த வாசலால பெண்கள் மட்டும் வருவதற்கு நாங்கள் தனியாக ஆக்கிவிட்டால் நல்லதல்லவா நபியவர்கள் கூறுகின்றார்கள் அப்துல்லாஹிபுன் உமர் ரபி அல்லாஹு அனுகுமா கூறுவார்கள் நவியர்கள் சொன்ன அதை கேட்ட நான் அன்று முதல் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த வாசலாள மஸ்தி நபவிக்கு நான் வந்ததே இல்லை ஒரு தரவ நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை கொண்டு மாத்திரம் நபியவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்களை கொண்டு சத்தியம் செய்யாதீங்க அதனை கூறுகின்றார்கள் முன்பு சமயத்து ரசூஹி என்று கூறுவார்கள் நதியுடன் நான் எந்த சந்தர்ப்பத்திலேயும் சத்தியம் செய்த வரலாறே இல்ல நான் நினைவில் செஞ்சதும் இல்ல யாராவது ஒரு சத்தியம் செய்தார் என்று சொன்னதும் இல்லை அவர்களுடைய தொழுவது வருவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் விட்டதே இல்ல இந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா இரண்டு பேர்களையும் இழைக்க முன்னால அல்லா கொண்டு வந்து நிறுத்திவிட்டாலும் மாற்ற அந்த எத்திர காற்று நான் விடப்போவதில்லை உம் ஹபீபா முஸ்லிம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து வரக்கூடிய அந்த பனிரெண்டு ரக சுண்ணத்தான தொழுகையுடைய விடயத்துல நபியவர்கள் சொன்னார்கள் யாரு இதை பேணுதலாக தொழுது வருவாரோ அவருக்கு சொருக்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி கொடுப்பான் அதற்கு ரஹா அவர்கள் கூறுவார்கள் நபி அவர்கள் சொல்ல எப்பொழுது நான் கேட்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த பனிரெண்டு ரகாத்தை நான் விட்ட வரலாறே இல்ல அவர் கூறுகின்றார் நானும் அதை இதுவரைக்கும் விட்டதே இல்லை அவருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மூணாவது அறிவிப்பாளர் ராவி அவர் நானும் என்னுடைய வாழ்நாள் இதுவரைக்கும் அந்த பனிரென்ற காக்கை விட்டதே இல்லை அந்த பிரபலியமான ரிவாயர் அதர சாத்தியமானது எல்லா ஹோ அருவாங்க வீட்டு வேலை அதிகமாகி விட்டது மாபோ மாத வைத்து அந்த மாவை சுட்டுவதின் மூலமாக என்னுடைய கைகளில் அது அடையாளம் ஏற்பட்டு விட்டது இடங்களுக்கு சென்று தண்ணீரை சுமந்து கொண்டு வந்ததின் மூலமாக என்னுடைய இடுப்புகளில் காயம் ஏற்பட்டு யாராவது ஒரு வேலைக்கு ஆள் வந்தா எனக்கு ஒரு வேலைக்காரனை தந்து உதவி செய்யுங்க நபியுடைய மகள் கேட்கிறாங்க அதற்கு ல்லாஹே சல்ல சொன்னார்கள் பாத்திமா வேலைக்காரனை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா நீங்க இதை செஞ்சு வந்தீங்கண்டா உங்களுடைய வேலை பலம் பெரிதாக தெரியாது வேலையுடைய தெரியாது ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்குறதற்கு முன்னால முப்பத்தி மூணு தரவு சுபான் அல்லா முப்பத்தி மூணு தரவு அல்ஹந்து நாலு தரவு அல்லாஹு சொல்லி வளமையாக ஒரு வீட்டில் வேலக்காரன் இருப்பதை விட உங்களுக்கு இதாக சிறந்தது சொன்னாங்க இந்த தஸ்பீக உலமாக்கல் தஸ்பீகை பாத்திமான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிக பிரபலியமான ஹதீஸ் ஹதரத் அலி ரவி அல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள் இப்பொழுது நபி அவர்கள் அவர்களுக்கு இந்த தஸ்பீகை சொல்லிக் கொடுத்தார்களோ அன்று முதல் எந்த ஒரு நாளும் இந்த தஸ்பீகை ஓதாமல் தூங்கிய வரலாறு இல்லை அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள் யுத்தம் நடந்த சொன்னாங்க ஆம் அந்த ஜமல் யுத்தத்துடைய இரவிலே கூட நடந்த இரவிலே கூட இந்த தீகை ஓதாமல் நான் தூங்கிய வரலாறு இல்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே இது எங்கள் அல்ல இரவிலை படுக்கும் போது ஒவ்வொரு நாளும் முந்தின பிந்தினக்கா தொழுவது இது அவ்வளவு பெரிய ஒரு அமல் அல்ல சாதாரணமான எங்களுடைய பார்வையில சிந்த அமலாக இருந்தாலும் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்களா அதை மரணிக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் மேலான பிரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே அதனால அல்லா இசை காமத்தை விரும்புகின்றான் கூறுகின்றான் இருக்கணும் சந்தோஷத்துல செய்வது கவலையில விடுவது அல்ல வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்த அமல் இல்ல ஐபாதத் இல்ல ஜமாத்துடைய தொழுகைகள் இல்ல வெளிநாட்டு பயணங்கள் போன இல்ல நாங்கள் ஒரு மழையொண்டு வந்துட்டா கூட மசித்துக்கு போறதில்லை ஒரு சின்ன தூழல் ஏற்பட்டுட்டா கூட நாங்க ஜமாத்துக்கு போறதில்லை மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்கள அங்கீகரிக்கப்படும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுமண்டா அதை நாங்கள் தொடர்ந்து செய்யணும் உலகத்துல வேலை இல்லாதவர்கள் யாரும் இல்ல என்னால் முடியும் நான் செய்வேன் என்று உறுதி எடுத்தோம்டா எந்த ஒன்றையும் எங்களால் விடாது நாங்க பார்க்கலாம் ஒரு நூறு வருடங்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் முகலாய மன்னர்கள் அவர்களுடைய கிட்டாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒருவர் டில்லியில குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ஒரு பெரிய மனிதர் இருந்தார் அவருடைய ஞாபகமா தான் டெல்லியில அந்த குத்து மீன்கு மிகப்பெரிய ஒரு மீனா கட்டப்பட்டிருக்கிறது அவர் வபாத்தாகும் போது ஒரு வசிய தொண்டு செய்து விட்டு நான் வபாத்தாக தொழில் மூன்று நிபந்தனைகள் முதலாவது ஒரே ஒரு தடவை கூட தகஜ தொழுகவருக்கு தவறி இருக்க கூடாது அவர் பருவமயதை அடைந்ததிலிருந்து ஒரே ஒரு தரவை கூட ஒரு அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்திருக்க கூடாது இந்த மனிதர் இறந்து விட்டாரு அவருடைய ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா யாரும் முன்வாராங்க இல்ல ஜனாத தொழுவிக்க எவ்வளவு பெரிய ஒரு ஆள் வந்தாலும் எப்பயாவது ஒரு நாள் ஒரு தஹஜூத் மிஸ் எப்பயாவது ஒரு தடவை அசனுடைய முந்திர சொன்ன தவறு இருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல அந்நிய பெண்ணை பார்த்திருப்பார் வரவர்கள் எல்லாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து கொண்டே இருக்கின்றது அந்த மனிதருடைய ஜனாதாவை தொழுவிப்பதற்கு யாரும் முன்னு துவரல்ல ஒரு மனிதர் கடைசியாக ரொம்ப பணிவோடு வாராரு அடக்கம் பிடிச்சத்தோட வாராரு வந்து அந்த ஜனாதாவுக்கு முன்னால நின்று கொண்டு சொன்னாரு ஹொசுபுதீன் நீங்க என்ன காட்சி கொடுத்துட்டீங்க இவ்வளவு நாளும் என்னுடைய ரகசியத்தை நான் என்னுடைய அல்லாவுடன் மறைத்து வைத்திருந்தேன் ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஜனாதாவை சில நான் தொழில் காட்டேன் வேறு யாராவது தொழுவிக்காமல் விட்டுவிட்டால் இன்னும் அரசியாது அந்த பயத்தினால தான் நான் வந்தேன் நீங்க என்ன காட்சி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப அடக்கமா வந்து அந்த ஜனாதா தொழுகையை தொழுக வைத்து விட்டு சென்று விடுகின்றார் அவர் யாருன்னா அந்த காலத்துடைய முகலாய மன்னர்களில் சுல்தான்ல்தான்ல்தான்ல்தான் மூன்று பேர்கள் இருந்தாங்க அதில் ஒருவர் தான் இவர் அந்த காலத்தில் வெறும் இந்தியா மாத்திரம் அல்ல இந்தியாவுடைய அதை உள்ள பல நாடுகளை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் ஒரே ஒரு நாளுடைய ஆசருடைய முந்தின சொன்ன தவறுக்கு தவறு இல்லை ஒரு நாளுடைய தாஜ் தொழுக மிஸ் ஆக இல்லை ஒரே ஒரு நாள் கூட ஒரு அந்நிய பெண்ணை ஏறடிச்சு பார்த்ததில்லை ஏன் அவர்களால முடியாத முடியும் இருந்தாலும் அவர்கள் நிரூபித்து காட்டி நாங்க உலகத்துல நான் வாழ்வேன் என்றால் இந்த மாதிரி வாழலாம் என்று சொல்லி மேலான பிரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நாம் எங்களுடைய உடம்ப பாதுகாக்களை செய்கின்றோம் நாற்பது வருஷமாக குடித்து வந்தோம் இனிப்பை சாப்பிட்டு வந்தோம் இப்பொழுது வைத்தியர் கூறுகின்றார் நீங்க இனிப்பு சாப்பிடக்கூடாது நீங்க மாமிஷம் சாப்பிடக் கூடாது நாற்பது ஐம்பது வருஷமாக நாங்கள் பழகி வந்த பானத்தை விடுகின்ற ஜ விடுகின்றோம்ழக்க வழக்கங்களை விடுகம் கா ஜமு போங்க மா ஜம்முதா எ பாதுகாக்க எங்களை ஐம்பது வருஷமா செய்ய எத்தனையோ வேலைகளை நானும் நீங்களும் செய்கின்றோம் உண்டா ஏன் இந்த கொஞ்ச மட்டும் சந்தோஷம் வரும்போது செய்யறது கவலை வரும்போது விடுறது மூடு வந்தா செய்யறது மூடில்லாட்டி விடுறது மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்க கொஞ்சம் தான் செய்றோம் அதை நானும் நீங்களும் தொடர்ந்து செய்வோம் ஏனென்றால் நம்முடைய நாட்டில் நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் சமீப காலத்தில் நமக்கு எதிராக பகிரங்கமாக சில வேளைகள் சிறைக்கு பின்னால பல வேலைகள் நடக்குது நாங்க எவ்வளோ துவா கேட்டுகின்றோம் துவா செய்கின்றோம் ஏன் கபூலாக எங்கள்கிட்ட தியாகம் ஒன்றும் இல்ல நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம் வேலை ஒன்றும் இல்ல எந்த கஷ்டமும் இல்ல எந்த சிரமமும் இல்ல அப்ப வணங்குறோம் ஏதாவது வேலை வந்துருச்சு ஏதாவது பிஸி ஆகிட்டோம் ஏதாவது வேலையில் ஈடுபட்டுட்டோம் அப்ப விடுகின்றோம் இனி தியாகம் இல்ல என்னுடைய அடியான் பாருங்க இவ்வளவு சர்மத்துக்கு மத்தியில இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில இவன் என்னுடைய வணக்கத்தை விடுறான் இல்ல என்னுடைய அமலை விடுறான் இல்ல பாவங்களை செய்கிறான் இல்ல நன்மைகளை விடுறான் இல்ல அல்ல இறக்கப்படுகின்ற மாதிரி நானும் நீங்களும் ஏதாவது ஒன்றை செஞ்சான் நானும் நீங்களும் எதையாவது ஒன்ற செய்தோம் அல்லாஹ் இறக்கப்பட்டு நிலைமைகளை மாற்றி தருவான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால ரமபான அமல்களில் ஈடுபட்டோமோ எவ்வாறு பாவங்களில் இருந்து விடுபட்டோமோ அதே மாதிரி ரமபானுக்கு பின்னால மூத்த வரைக்கும் நான் செய்தேன் உறுதி கொண்டு அல்லாஹிட்ட வாக்கேட்டால் அதற்கு தோதுவாக நிச்சயமாக அல்லாஹ் வழிகளை அமைத்து தருவான் அந்த நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் ஆகவையால் தான் நம்முடைய பெற்றோர்களுடைய ஏற்படுத்தி வைப்பாயாக எல்லா இனங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக முடிவுகளை நல்ல முடிவாகி அனைவர்களுக்கும் என்னத்தில் kar kate andar ho gaya ha amin amin ya rabbal alamin birahmatike yarhamar rahimin walhamdulillahirabbil alamin to more lectures visit slhub.com